பாடம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இபுன் அப்பாஸ் ரபி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் காலத்தில் நோன்பு பெருநாளில் தொழுகைக்காக பாங்க சொல்லப்பட்டதில்லை தொழுகைக்கு பிறகுதான் உரையும் அமைந்திருந்தது